வணக்கம் நச்சினையின் நித்தம் ஒருமுத்து வழங்குபவர் அரிபாளம் சி ஞானப்பிரியன் இன்னைக்கு நவம்பர் பதினாலு குழந்தைகள் தினம் குழந்தைங்களாம் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இருப்பீங்க இன்னைக்கு உங்களுக்கு உங்கள் ஸ்கூல்ல எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கான ஸ்பெஷல் ப்ரோக்ராம்லாம் இருக்கும் எல்லோரும் போய் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க இந்த குழந்தை திருநாளில் குழந்தை வளர்ப்பு முறை அப்படிங்கிறத பற்றி ஒரு சில விஷயங்களை இப்போ பார்க்கலாம் குழந்தைங்களை நம்ம எப்படி வளர்க்குறோம் அந்த வளர்க்குற முறை சரியா சரியாக தவறா அப்படிங்கிறதுக்காக நம்ம எப்படி வளர்க்குறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் வந்து இது ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க அவங்க பண்ண ஆராய்ச்சியின் முடிவில் குழந்தை வளர்ப்பை வந்து சில வகைகளாக பிரிச்சிருக்கிறாங்க அதில் முதல் வகை வந்து பூனை வகை பராமரிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பூனை வந்து தன்னுடைய குட்டியை எப்படி பராமரிக்குமோ அது மாதிரி ஒரு சில பெற்றோர்கள் வந்து குழந்தைங்களை பராமரிக்கிறாங்க அதாவது இந்த குட்டி போட்ட பூனைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா சும்மாவே இருக்காது இங்கே எங்கேயும் ஓடிக்கிட்டே தெரியும் ஒரு இடத்துல இருக்காது இன்னொன்று அந்த குட்டிகளையும் ஒரு இடத்துல இருக்க கூடாது அதை தூக்கொண்ட இன்னொரு இடத்துல வைக்கும் ஒரு நாளைக்கு அப்புறம் இன்னொரு இடத்துல கொண்டு வைக்கும் இது மாதிரி மாறி மாறி வச்சு அந்த குட்டியாக இருக்கக்கூடிய பூனைகள் பெருசாக வர்ற வரைக்கும் அதை போட்டு ஒரு வழிப்படுத்திடும் ஆனால் அது எதுக்காக வைக்கிதுன்னா அது ஒரு பயம் ஒரு பாதுகாப்பு இது ரெண்டுக்காக வந்து செய்யுது இது மாதிரி இந்த பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழந்தைங்களை சும்மாவே இருக்க விட மாட்டாங்க போட்டு ஏதாவது ஒன்று அதை நல்லா படி நீ நல்லா செய்ய நல்லா சாப்பிடு நல்லா விளையாடு இதை போட்டு போட்டு அந்த குழந்தைங்களை அதாவது சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த குழந்தைங்கள வெறுத்து போயிருங்க அம்மானாலே கண்டு ஓடி போயிடுங்க ஒரு சில அப்பாக்களும் கூட அப்படி இருப்பாங்க இதைத்தான் வந்து பூனை வகை பராமரிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக குரங்கு வகை பராமரிப்புன்னு சொல்றது அதாவது அந்த குரங்கோட குட்டி என்ன பண்ணுமா அந்த குரங்கோட மடியில் அப்படியே பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருக்கும் எப்போவுமே அதை விட்டு பிரியவே பிரியாது அது கொஞ்சம் பெருசாக வர்ற வரைக்கும் இது மாதிரி சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அம்மாவோட முந்தானையை பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே ஒழிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க வெளியில் தனியாகவே பிரிய மாட்டாங்க ஒரு சில வீட்டுகளுக்கு போவான் போய் அம்மாவன் பேரன் என்ன படிக்கிறாள் எது கேட்டாலும் அந்த குழந்தை பதிலே சொல்லாது அம்மாவுக்கு பின்னாடியே போய் போய் ஒளிஞ்சிக்கிட்டு நிற்கும் மாதிரி அம்மாவும் சொல்லுவாங்க இல்லை அவள் கொஞ்சம் ஷை டைப்பு அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்புறம் சொன்னதுக்கப்புறம் அந்த குழந்தைய ஷை டைப்பாக தானே இருக்கும் அதனால் இவங்களும் சொல்லி சொல்லி அதை ஷை டைப் ஆக்கிடுவாங்க அந்த குழந்தைய அந்த மாதிரியே இருக்கும் இது மாதிரியான வளர்ப்பு முறைக்கு வந்து குரங்கு வகை பராமரிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக இன்னொரு வகை இருக்குது அதை வந்து ஆமை வகை பராமரிப்பு அதாவது ஆமை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அது வந்து தண்ணியில் தான் இருக்கும் ஆனால் அந்த முட்டை போடுற சமயத்துக்கு நிலத்துக்கு வந்துடும் மண்ணில் வந்து ஒரு இடத்துல ஒரு அதுக்கு வேண்டிய அந்த ஒரு குழியை தோண்டி அதுக்குள்ளே வந்து அந்த முட்டையெல்லாம் இட்டு வச்சுட்டு அது பாட்டுக்கு தண்ணிக்குள்ளே போயிடும் அந்த முட்டையை அது கண்டுக்கவே கண்டுக்காது ஆனால் அந்த முட்டை அதுவாக தானாக உடைஞ்சு அதுக்கு அதுக்கான பருவம் வந்த உடனே அதுலேருந்து அந்த குஞ்சுகள் வெளியில் வந்து அதுவும் தண்ணிக்குள்ளே போயிடும் இது போல் ஒரு ஒரு சில பெற்றோர்கள் இருப்பாங்க அவங்கனா குழந்தைங்களை கண்டுக்கவே மாட்டாங்க அது குழந்தை சாப்பிட்டுச்சா சாப்பிடலையா ஸ்கூல் போனிச்சா ஹோம்ஒர்க் பண்ணிச்சா எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு அவங்க உண்டு அவங்க வேலை ஒன்று சில ஒரு சில அலுவலகத்துக்கு போவாங்க அதனால அவங்களுக்கு அங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய சில இந்த மாதிரி அவங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் இந்த வட்டாரத்தில் அவங்க ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால குழந்தைங்களை கண்டுக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு சில இது வந்து ஆமை வகை பராமரிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று வந்து புலி வகை பராமரிப்பு அதாவது புளி என்ன பண்ணுமா குட்டி போட்டுருச்சுன்னா அந்த இடத்துல வேறு எந்த மிருகத்தையுமே அண்டை விடாதான் அது வரைக்கும் ரொம்ப சாதுவாத்தையாக இருக்கும் அது வந்து பெருசாக எந்த மிருகத்தையும் போய் தொல்லை பண்ணாது அதுக்கு பசி எடுத்தால் போய் அடித்து சாப்பிட்டு அடுத்த மிருகத்தை டிஸ்டர்ப் பண்ணுமே தவிர சும்மா போய் எந்த மிருகத்தையும் அது வந்து எதுவும் பண்ணாது ஆனால் அந்த குட்டி போட போட்டுருச்சு அப்படின்னா அந்த குட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வேறு எந்த விலங்குகளையும் அது அனுமதிக்காது ஏதாவது பக்கத்தில் இருந்துச்சுன்னா ஓடி போய் அதை விரட்டி அடித்து அதை தள்ளிட்டுதான் அது வரும் அந்த அளவுக்கு வந்து ஒரு என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைய வந்து ரொம்ப பாதுகாப்பாக வளர்க்குறேன்னு சொல்லிவிட்டு அவங்கள எங்கேயுமே விடமாட்டாங்க ஒரு பக்கத்தில் ஒரு ப்ளே கிரவுண்ட் இருந்தால் விளையாட விட மாட்டாங்க இப்போ ஸ்கூலுக்கே அந்த குழந்தை போயிடுச்சுன்னா போனதுக்கப்புறம் அதே நினப்பாக இருப்பாங்க ஐயோ குழந்தை போச்சு ஒழுங்கா ஸ்கூலுக்கு போய் சேர்ந்துச்சா ஸ்கூலுக்கு போயிடுச்சுன்னா அங்கே வந்து டீச்சர் அடிச்சிருப்பாங்களா பசங்க எதுவும் கிள்ளியிருப்பாங்களா திரும்பி வந்துச்சுன்னா ஐயோ என்ன வரலையே டைம் ஆச்சு டைம் ஆச்சு அப்படின்னா அதை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க அது எந்த நேரமும் அந்த குழந்தைகள் நினப்பாகவே இருந்து தன்னுடைய உடல்நிலையை அவங்க கெடுத்து இருக்கக்கூடிய சில பெற்றோர்களும் இருக்கிறாங்க இதை வந்து புலி வகை பராமரிப்பு அப்படின்னு சொல்கிறார் இது மாதிரி இருக்கக்கூடிய பராமரிப்புகளையெல்லாம் விட ஒரு சிறந்த பராமரிப்பாக இன்னொரு வகையை சொல்கிறாங்க அது வந்து கழுகு வகை பராமரிப்பு அதாவது கழுகு வந்து தன்னுடைய குஞ்சுகளை எப்படி பாதுகாக்குதோ அது மாதிரி வந்து பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை பாதுகாத்தா நல்லது அப்படின்னா அது வந்து ஒரு சிறந்த ஒரு பராமரிப்பாக சொல்கிறாங்க அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கழுகு என்ன பண்ணுமா கூடு கட்டும்போது முட்டைறதுக்காக கூடு கட்டும் கூடு கட்டும்போது முதல் முதலாக அதில் வந்து முள்ளெல்லாம் கொண்டாந்து அதில் அடுக்கி வைக்குமா கூட்டில் ஃபர்ஸ்ட்டு முள்ளுகளை அடுக்கிட்டு அதுக்கு மேலே இலைகளை கொண்டாந்து அது மேலே அடிக்கிறோம் அது ஒரு லேயராக இருக்கும் அதுக்கு மேலே வந்து புல்லு வகைகளை கொண்டாந்து அடிக்கிறோம் இது மாதிரி ஒரு மூன்று வகை அடுக்குகளாக இருக்கும் அந்த புல்லு மேலே தான் வந்து முட்டைகளை இட்டு வைக்கும் அந்த கழுகு அந்த முட்டை பொறிஞ்சு அதிலிருந்து குஞ்சுகள் வந்த உடனே அந்த புல்லில் வந்து அது எதமாக இருக்கும் அந்த குஞ்சுகள் அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக அந்த குஞ்சுகள் அதில் விளையாண்டுக்கிட்டு இருக்கும் கொஞ்சம் வளர்ந்துருச்சு அந்த கழுகு குஞ்சுகள் அப்படின்னு அந்த தாய் கழுகுக்கு தெரிஞ்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுமா அதில் இருக்கக்கூடிய புல்லை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து வெளியில் போட ஆரம்பிச்சிருமா போட்ட உடனே என்ன அந்த இலைகள் வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும் அது வந்து அந்த குஞ்சுகளுக்கு கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் கொஞ்சம் வலி கொடுக்கும் இருந்தாலும் அது அப்படியே தாங்கி தாங்கி கொஞ்ச நாள் அதிலே இருக்கும் அந்த கழுகு குஞ்சுகள் அப்போ அதுக்கு இந்த இலைகள் பழகிடுச்சு அந்த குஞ்சுகள் கொஞ்சம் வளர்ந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே கொஞ்ச நாள் எனக்கு அப்படியே அந்த இலைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து வெளியில் போட ஆரம்பிச்சிருமா அது எல்லா இலைகளையும் வெளியில் போன உடனே உள்ளே விரைவில் முள்ளாக இருக்கும் அந்த முள்ளில் வந்து அந்த கழுகு குஞ்சுகள் வந்து அதனுடைய அந்த இறகுகள் மற்ற எல்லாமே பட்டு அதில் கொஞ்சம் நல்லாவே வலிக்கும் அந்த கழுகு குஞ்சுகளுக்கு இருந்தாலும் அதை பொறுத்துக்கிட்டு அப்படியே அதில் இருக்குங்க அதில் அதுக்கு வந்து அந்த முள்ளில் இருக்கக்கூடிய சக்தி அதுக்கு வந்துடும் அந்தளவுக்கு அந்த வழியை தாங்கக்கூடிய சக்தி அந்த கழுகு குஞ்சுகளுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுமா அந்த அந்த ஸ்டேஜ் இது கொஞ்சம் நல்லா வளர்ந்துருச்சு அந்த கழுகு குஞ்சுகள் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த கூண்டில் கொண்டாந்து உணவுகளை ஊட்டிக்கிட்டே இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த உணவை வந்து கூண்டுக்குள்ளே போடாமல் கூண்டுலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த மரத்தில் ஒரு இடத்துல வச்சுருமா அப்போ இந்த குஞ்சுகளை என்ன பண்ணுவான் வெளியில் வந்து நடந்து மெதுவாக போய் அந்த மாமிசத்தை சாப்பிட்டுட்டு அந்த பூண்டு குழுவில் வந்து உக்காந்துக்குவான் இது மாதிரி அந்த வெளியில் வந்து வெளி உலகத்தை இந்த மாதிரியான ஒரு பயிற்சியை கொடுக்குவான் இது ஓகே இது சரியாயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சரி இந்த குஞ்சுகளை வந்து இனிமேல் எப்படி வச்சிருந்தேன் சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலையில் என்ன பண்ணலாம் வளர்ந்துருச்சு இந்த குஞ்சு இனிமேல் இது வெளியில் பறக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்த உடனே இந்த தாய்க்கோலுக்கு என்ன பண்ணுது அந்த கூண்டில் இருந்து அந்த குஞ்சை வந்து டப்புனு வெளியில் தள்ளி விட்டுருவான் வெளியில் விழுந்த உடனே அந்த குஞ்சுக்கு வந்து ஒன்றுமே புரியாது ஏன்னா இவ்வளவு உயரிலேருந்து திடீர்னு அம்மா தள்ளி விட்டுருச்சுன்னு சொல்லி அது பயந்து போய் அந்த கழுகு அப்படியே ரெக்கையை விரிச்சிக்கிட்டு அப்படியே பறக்க ஆரம்பிக்குமா அந்த குஞ்சு அதனால் பறக்க முடியாது உடனே உடனே பறக்க முடியாது இல்லை என்ன பண்ணுவோம் அந்த தாய் கழுகு அப்படியே கீழே பறந்து அந்த குஞ்சுக்கு கீழே பறந்து வந்து தன்னோட முதுகில் வந்து அந்த குஞ்சை வந்து தாங்கி பிடிச்சிக்குமா தாய்க்கழுகோட முதுகளை வந்து அந்த குஞ்சு வந்து உட்காந்துருக்கும் அந்த தாங்கிக்கிட்டு அதை அப்படியே தூக்கிக்கிட்டு மறுபடியும் நல்ல அதை விட உயரமான ஒரு இடத்துக்கு கொண்டுக்கிட்டு போமா ஒரு நூறு அடி இரநூறு அடி உயரத்துக்கு கொண்டுக்கிட்டு போய் அங்கே கொண்டு போய் மறுபடியும் தள்ளி விட்டுருமா மறுபடியும் அந்த குஞ்சுக்களை அப்படியே பறந்து அடித்து ரெக்கையை அடித்து அப்படியே கொஞ்சமாக வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு அந்த பழகிடும் அந்த ரெக்கையை எப்படி விரிக்கணும் எப்படி அடிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கும் அதுலையும் அதுக்கு என்ன சரியாக வரலை அப்படின்னு தெரிஞ்சுன்னா மறுபடியும் கீழே வந்து அதை தாங்கி பிடிச்சி மறுபடியும் முதுகலை சுமந்து அதுக்கு மேலே ஒரு ஐநூறு அடி ஆயிரம் அடி உயரத்தில் ஏன்னா கழுகு வந்து மேகத்துக்கு மேலே பறக்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு வலிமை இருக்குது அதனால் அது மேலே கொண்டு போய் எவ்வளோ தூரத்தில் கொண்டு விட்டால் அந்த கழுகு கொஞ்சம் நல்லா பழக்கம் வரும் அப்படின்னு தெரியுதோ அந்த இடத்துல கொண்டு போய் மறுபடியும் தள்ளி விட்டுருவான் இது மாதிரி அந்த கழுகு கொஞ்சம் நல்லா பறக்கக்கூடிய அளவுக்கு அதை நல்லா அதை தயார்படுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறந்தான் அந்த தாய் கழுகு தனியாக பிரியுமா இது போன்று நம்முடைய குழந்தைகளை அவங்கள சுதந்திரமாக அவங்களா தன்னுடைய காலில் நிற்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அது மாதிரியான பயிற்சிகளை கொடுத்தா அவங்க வந்து நல்ல திடமான ஒரு நம்பிக்கை ஒரு நல்ல தரமான குழந்தைகளாக அடுத்த சந்ததிகளாக அவங்க உருவாகுவாங்க அப்படி இல்லாமல் அவங்களை எந்த நேரமும் நம்மளே தாங்கி பிடிச்சி அவங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் நம்மளே பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அவங்க எப்போவுமே அடுத்தவங்களை எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை இல்லாத குழந்தைகளை வளருவாங்க அதனால் அந்த கழுகு வகை பராமரிப்பு சிறந்தது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்கிறாங்க அதனால நம்முடைய குழந்தைகளை நாம் வளர்க்கும் முறையை இந்த கழுகு வகை பராமரிப்பை பயன்படுத்தி வளர்த்தோம்னா குழந்தைகள் எதிர்காலத்தில் சந்தோஷமாக இருப்பார்கள் என்ற கருத்தோடு இன்றைய நித்தம் ஒரு முத்து நிறைவடைகிறது நன்றி வணக்கம்